அது தானாவே அகண்ட சைதன்யம் சர்வசக்தம் எஸ் சர்வக்மயம் தமகா அது சர்வஜனும் சர்வவித்தாவும் இருக்கிற அந்த சித்தருக்கு கண்ணால ரூபத்தை பாக்கிறது காதால சப்தத்தை கேட்கறது மூக்கால முகர்றது நாக்கால ருச்சிக்கிறது தொக்கால ஸ்பர்ஷிக்கிறது எல்லாத்தையும் வேண்டா வச்சுட்டு படுத்துண்டா சொப்பனம் பார்த்துட்டு சொப்பனத்தில தானே உண்டாக்கிக்கிறது காட்சிய தானே சப்தத்தை உண்டாக்கிக்கிறது தானே மணக்கிறது தானே ருச்சிக்கிறது அந்த ஆத்மா தான் நம்மளை தவிர யாருமே இல்லையா அந்த ரூம்ல அந்த சொப்பனோக அஞ்சு இந்திரிய விஷயமும் பிரபஞ்சமும் எல்லாம் நான் தான் பார்க்கிறவனும் பார்க்கப்படுற பொருளும் நான் தான் சூரியன் சந்திரன் எல்லாம் சொப்பனத்தில் பார்த்தா எல்லாம் நான் தான் நானும் ஒரு சாமகிரியை வச்சு பண்றேன் சொப்பனத்தில் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி சுசுத்தியில் இருக்கேன் அந்த ஒரு சித்தருக்கே சக்குஸ்ரோத்ரம் கவுதேவோ யுரக்தி கண்ணால ரூபத்தை பாக்கிறது யாரு பாக்கறான் பகவான் நிறைய பேர்கிட்ட கேட்பார் யாரு யாருக்கு யாரு கேக்கிறான் சொல்ற விஷயங்கள்ல யாரு கேக்கிறான் சத்சங்கத்தோட பரம பிரயோஜனம் என்ன தெரியுமா நீங்க கேட்கறது இல்லை கேட்டுட்டே இருக்கிற ஒரு திவ்ய முகூர்த்தத்துல கேட்கிற சப்ஜெக்டை விட அந்த கேக்குறவன் உங்க கவனம் போகணும் தப்பிச்சு என்ன கேக்கிறோங்கிறத விட யாரு கேட்கிறான் பஷ்யந்தோப்பின பஷியந்தி பஷியந்தம் பரமேஸ்வரம் பார்த்துண்டே இருக்கானே தவிர பார்ப்பானை பார்க்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது பாகவதம் பார்ப்பானை பார்க்க மாட்டேங்கிறான் பஷ்யந்தோப்பின பஷ்யந்தி பஷியந்தம் பரமேஸ்வரம் எல்லாத்தையும் கேட்டுண்டு பார்த்துண்டு மனத்துண்டு ருச்சிச்சுண்டு ஒரு சேத்தனை ஈஸ்வரன் உள்ள இருந்துட்டே இருக்கான் ஷாட் வர்க்கம் ஜிகிரதி ஆறு வர்க்களை அனுபவிச்சு இருக்கான் இந்த உள்ள இருக்கிறது தேவோயுன்தி தேவஹா அப்படின்னு இந்த கேள்வியிலேயே பதில் வந்தாச்சு தேவஹான என்ன பிரகாஷ ஸ்வரூபா ஜலிச்சுண்டே இருக்காம அகம் மகம் அஹம் மகம் யாரு பார்க்கிறான் நான் யார் கேட்கறா நான் யாரு மணக்கிறது நான் யாருக்கிறது நான் யாரு சங்கல்பம் பண்றது நான் என்ன இந்த நான்கருத்தோட ஸ்வரூபம் என்ன எல்லாத்தையும் கண்டு கேட்டு மனத்து ருஜிச்சு இருக்கிற இந்த அகம்பதார்த்தம் என்ன இந்த அகங்கருத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படி நமக்குள்ளேயே நாம கவனத்தை திருப்பி விட்டு பழக்கிறது இருக்கே அதுதான் ஆகமம் பேரு ஆகம பிரக்கிரிய இதுக்குதான் குரு வேணும் நீங்களே பண்ணிக்கிறதுனா ஆத்மாவே குருவாயிடும் உட்கார்ந்து கங்கா தீரத்துல உட்கார்ந்து கண்ணு மூடி உள்ள தேடி பாக்குறது யாரு இந்த நான் சரீரம் இப்ப இருக்கிறத ஜீவனோட இருக்கிறத பாக்குறேன் கேட்கிறேன் மணக்கறேன் ருச்சிக்கிறேன் எல்லாம் பண்றேன் செத்து போல யாரு டான்ஸ் பண்ணாலும் தெரியாது யாரு பாடினாலும் கேட்காது என்ன பூ வச்சாலும் மணக்காது இல்லையா மேக்சிமம் புஷ்பங்கள்லாம் அதுக்குதான் யூஸ் பண்ற சாமிக்கு ரொம்ப கம்மி தான் நிறைய புஷ்பத்தை எல்லாம் பார்த்தா ஹம்ச வாகனத்துல போகும் அப்படின்னு நான் முதல்ல எல்லாம் கல்யாணமா இருக்குன்னு நினைச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது கடைசி அப்படி பூவெல்லாம் போட்டா அதுக்கு எதாவது தெரியுமோ ஒன்றும் தெரியாது உபனிஷத் சொல்றது விரோஜனன் கிட்டேருந்து அசுரன் கிட்டே இருந்து வந்ததுப்பா இந்த சம்பிரதாயங்கள்லாம்ங்கிறது வாய்க்கரிசியிலேந்து ஆரம்பிச்சு எல்லாம் அந்த விரோஜனன் கிட்டேந்து வந்துதான் ஒரு பெரியவர் இருந்தார் கேரளால நாராயண குரு அவர்கிட்ட அவர் ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சு நிறைய பண்ணினார் அவ சிஷ்ய பக்தா எல்லாம் கேட்டா செத்து போனா நாம குளிச்சு போடணுமா எரிக்கணுமா என்ன பண்ணணும் சொன்னா எண்ணெய் ஆற்றல் சக்கல போட்டு ஆட்டி வாழ்க்கை வளமா போட்டு கூட என்ன வலிக்குமோ வலிக்குமோ அவ்வளவு போய் அதுல போய் ஒரு பற்றுதல் இல்லையா இதுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தம் பிரகாசிச்சு இருக்கான் அகம் அதை கவனிக்கவே இல்ல இருக்கிறத கவனிக்கல போனதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருந்தார் அவர் குழந்தைகிட்ட அவர் இங்கிலீஷ் ரொம்ப இருக்கிறதே சொல்லிங் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வெளியில நிற்கிற குழந்தை மரணம் ஆயிடுதானா அதுக்குள்ள ஒண்ணும் தெரியல இப்ப இருக்கிறத யாருக்குள்ள ஜுவலி செண்டே இருக்கூர்த்தி அந்த ஸ்புரண ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் எப்படி அனுகிரகம் பண்ணுவார் நமக்கு இப்ப பிடிக்க ஒன்னும் கிடைக்கிறது இல்ல அதனால தெரிய மாட்டேங்கிறது நம்ம தொழில் சென்றே இருந்தோம்னா உள்ள அப்படி வெண்ண திரண்டு வரும் தீ வரகில் தீயனன் பாலில் நெய் போல் மறைந்து நின்று மாமணி ஜோதியோல் நட்டு உணர்வு கையிற்றால் ஈர்த்து முருக வாங்கி கடைய முன்னிக்குமே பாடினார் அப்பர் தேவாரத்தில் விறகுக்குள்ள தீ மாதிரி ஆத்மானுபவம் இருக்காம் உள்ள உபனிஷத் மந்திரம் தான் மந்திரத்தை எடுத்து தேவாரமா பண்ணியிருக்கான் தாருஷு அக்னி திலேஷு தைலம் இப்படி எல்லாம் பாலில் வெண்ணெய் எல்லாம் உபனிஷத் மந்திரம் தான் அதை அப்படியே எடுத்து பாடி தேவாரமா மாத்தி இருக்கா அது உள்ள தெரியாத கடைஞ்சு எடுக்கணும் அந்த கடையில் தான் ஆத்ம விசாரங்கிறது பததி பிரேஷிதம் மனசு வேலை பண்றது மனசு என்ன மனசை யாரு கலப்பி விடுறா யாரு இந்த மைண்டுக்கு மூலமா உள்ள இருந்துட்டே இருக்கா இந்த மனசு மூவ் பண்ணிகிட்டே இருக்கு இந்த மனசுதான் என்ன மனசு யாரோடது இந்த மைண்டுங்கிறோமே இந்த மைண்டு என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனஹாங்கிறோமே மனஹா என்ன புத்தகத்தை பார்க்கப்பட்டாங்க புஸ்தத்தை பார்த்த சங்கல்ப விகல் பாத் முகம் மன இருக்கும் நம்மளாவே பாக்கிறோம் ஆக்சுவலா பாக்குறோம் என்ன வெறும் எண்ணங்கள் நினப்பு வந்துட்டே இருக்கு எல்லா நினப்பும் யாரையோ ஒரு ஒன்னு சுத்திண்டுதான் இருக்கு அந்த அந்த சென்டர் இல்ல ஒரு நெனப்பு இல்லை காமம் கோபம் பொறாமை எல்லாம் யாருக்கு எனக்கு மனசு எனக்கு நிக்கவே மாட்டேங்கிறது என்னோட நிறைய பிரச்சனைகள் இந்த நான் யாரு செத்து போனா ஏதாவது பிரச்சனை இருக்குமா இப்ப இங்கே இருக்கா முடிஞ்சது எனக்கு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது புரியலங்கிறவன் யாரு எனக்கு புரிஞ்சு கொடுத்து நன்னா புரிஞ்சு கொடுத்து மண்டை ஆடுறாங்க யாரு புரிஞ்சதுங்கிறான் புரிஞ்சவன் யாரு ரொம்ப ஜாகிரதையா பார்க்கணும் ஏதோ ஒன்று உள்ள இருந்து எனக்கு புரிஞ்சதுங்கிறது புரியலங்கிறது ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கான் புரிஞ்சதுங்கிறவன் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் தாட்ஸ் ரெடி அப்புறம் அங்கேயேதான் இருக்கான் புரியலங்கிற அவனும் அங்கேயேதான் இருக்கான் இந்த புரியலன்னு சொல்றவனும் புரிஞ்சதுன்னு சொல்றவனும் யாரு நான் ஒரு நான் ஒரு ஒரு சலனம் எழும்புறது உள்ள அந்த விஸ்வமூர்த்திஷூ உள்ள சரதி எப்படி சரிக்கும் ஆத்மா சரிக்குமான ஆத்மா சரிக்கிறது இந்த பிராணனோட மூல ரூபமா இருக்கிற விற்பி தான் சலிக்கிறது சலிக்கிறது அகம் அகம் அகம்னு சலிக்கிறது ஆடுறது எப்படி அந்த தீப நாடம் மாதிரி உள்ள ஆடிண்டே இருக்கு அதுதான் வாக்கை எழுப்புறது வாக்காக வெளியில வர்றது அஹம் அப்படின்னு வருது சப்த ரூபத்தில் அகமித்யபானி அகமித் அகம் நாமாபத் இல்லையா அச்சரியமா இருக்கும் குழந்தைகள் முதல்ல உச்சரிக்கவே உச்சரிக்காது அது தெரியாது என்னதுன்னு பாப்பாக்கு வேணும் எனக்கு என்ன பேர் இருக்கோ அதையெல்லாம் சொல்லும் மொல்ல மொழ மொழி உபயோகப்படுத்துறதாலும் அது இல்லையான அது வேற ஏதோ பெயரை அந்த பாஷையில வந்து நான் மே ஐ அகம் எல்லாம் ஞான் எல்லாம் பின்னதான் வருது இல்லையா அந்த மூமெண்ட் இருக்கும்ல அந்த மூமெண்ட்டை தான் தியானம் பண்றவன் போய் பிடிக்கிறான் தியானம் பண்றவன் என்னத போய் பிடிக்கிறான் அந்த மூவ் அந்த மூவ்ல இருந்து தான் கண்ணிலேந்து ரூபத்தை பாக்கிறான் அந்த மூவ் தான் காதால சப்தத்தை கிரகிக்கிறது அந்த சலனம் தான் மூக்கால முகர்றது அந்த சலனம் தான் நாக்கில போட்டுட்டா புடிச்சது பிடிக்கல ருச்சிக்கிறது அது சோர்ந்து அதுதான் அந்த எனர்ஜி அஞ்சு இந்திரியங்களால இருக்கிற மூமெண்ட்டை அடக்கின்றா தூக்கம்னு பேரு நித்ரன்னு பேரு அப்போ வருமான ஜடமா இருக்கிறது அது நித்ர என்னன்னா இந்திரியங்கள் எல்லாமே ஜடம் தான் அந்த க்ளோஸ் பண்ணினா அந்த ஜடம் அந்த க்ளோஸ் பண்றதையும் ரெண்டு அலமெண்ட் இருக்கு சரீரம் மனசு இந்திரியங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் தூக்கம்னு பேரு அதுக்கு பின்னால் ஒரு சுகம் இருக்கு அது தூக்கம் இல்லை அது ஆத்மா எழுந்திருந்து விட்டு ரெண்டு விஷயம் சொல்றோம் ஒன்னும் தெரியலேங்கிறோம் சுகமா இருக்குதுங்கிறோம் அந்த ஒன்னும் தெரியலேங்கிறது ஜடம் சுகமா இருக்கேங்கிறது ஜடம் இல்லை ஆத்மா அந்த எடுத்துக்கணும் ஒன்னும் தெரியலங்கிறது அவ்வியம் இந்திரியே பராஹ் அர்த்தம் மல மனசு புத்தேராத்மா மகான் பர மகதம் எல்லாம் அவ்வக்தத்தில் போய் அடங்கிறது அவ்வக்தாரு நிதிரிதான் அனுமானம் பிரம்மசூத்திர பகவத் ஆச்சரியமா விசாரம் பண்ற அவ்வக்தத்துல போய் எல்லாம் அடங்கிறது அவ்வக்தம் என்ன நித்ரதா நித்ரதா சரீரம் சரீரம் தான் மனசு புத்தி இந்தியங்கள் எல்லாமும் இருக்கு உபாதி இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணும் பரவாயில்ல எல்லாம் உள்ள போய்க்கும் அந்த நம்ம நம்ம அனுபவிக்கிற தூக்கம் இருக்கேன் அந்த தூக்கத்துக்குள்ள நம்மளோட உடம்பு மனசு இந்திரியங்கள் எல்லாம் ஏகபிண்டமா கிடக்கு ஆனா சுகம் ஒண்ணு இருக்கு பாருங்க வந்து உடம்புல வரல அது அந்த சுகம் இப்பவும் இருக்கு அந்த சுகம் இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ விரும்புறோம் அந்த சுகம் இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ விரும்புறோம் அந்த சுகம் நமக்கு வந்து ஜாக்கிரத்துல பின்னாலும் ஒழிஞ்சுண்டு கூடமா அப்படி இப்படி ஸ்வீட் சாப்பிட்டா அப்படி தகட்டுமோ இல்லையோ வெளியில வருமோ அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்ல வந்துருக்கு அந்த அனுபவத்தை தெளிவுபடுத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியல நித்ரையில வந்து ஈஸ்வரன் கிப்டா கொஞ்ச நேரத்துக்கு தெரியல ஜாகிரத்துல வந்து தெரிஞ்சின்றே இருக்கிற இடத்துல சத்தோத்ரேகம் இருந்ததானால் அந்த சுத்த சைதன்யத்தை யாரு கண்ணுக்குள்ளால ரூபத்தை பாக்குறா காதுக்குள்ளால கேக்குறா மூக்கால முகர்றா நாக்கால ருச்சிக்கிறா சங்கல்பம் பண்றா தூங்குறா எல்லாம் அணி இருக்கிறவன் இருக்காவே அவன் யாரு இந்த ஸ்வரூபம் என்ன யாரு நான் உள்ள ஹயத்துல ஒரு தனி ஒரு ஸ்பூர்த்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் அனுபவிக்கிறவன் பார்க்கிறவனாக ஒரு அகம்பொருள் ஒரு சித்து ஒரு அவேர்னஸ் ஒரு ஒரு ஜோதி இருக்கோ இல்லையோ வந்து நாம தெளிவுபடுத்த சதேவா ந கவு தேவோயுனத்தையும் ஸ்ருதியே பதில் கொடுத்துருது அப்போ நான்கிறது ஒரு ஜீவன் இல்லாதது அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் நமக்குள்ள அகமகமும் ஜொலிக்கிறதுன்னு தெரிஞ்சுடா ஈஸ்வரனோட முத்ர திரு நடனம் பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வஸ்வாஸ்வாசு அனுவஸ்ஃபுரந்தாத்மாட்டீக்கா முதிரையா் தமை ஸ்ரீ குருமூத்தம் ஸ்ரீதட்சிணா பாலியம் கௌமரம் வாக்கியம்ல மாறிவரோது மாறம அதுக்கு பிநடி அஹம் அஹம் அஹம் ஒரு முத்ரே சின்முத்ரேன்முத்ரை அஹம் அஹம் பதஸ்வரூபமா சின்மாத்திரமா ஹிருதத்துல பிரகாசிச்சுருக்கான் நிஷேதமே பண்ண முடியாது எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை எல்லாம் சொல்லலாம் இது யாராலையும் நிஷேதம் பண்ண முடியாது யாராலையும் நெகட் பண்ண முடியாது இல்லையா அந்த அஸ்தித்வம் நித்தியோபலப்தி ஸ்வரூபோகமாத்மா குருவோ சத் சங்கமோ எதுக்கு பிரயத்னம் பண்ணி தபஸ் பண்றோம் நாம தபஸ் என்ன பண்றோம் அட்டென்ஷனை எப்படியாவது அந்த இருக்கிற பொருள்ல கவனத்தை எப்படியாவது எல்லாத்தையும் அறிஞ்சு பேசிட்டு சங்கல்பம் பண்ணிண்டு கேட்டுண்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வஸ்து இருக்கே அந்த பொருள் இருக்கே இருந்தொழில் இருந்து பிரகாசிக்கக்கூடிய அந்த சண்மாத்திரமான வஸ்து இருக்கே அந்த வஸ்துவில நம்ம கவனத்தை திருப்பி விடுறதுக்கு தான் சத்சங்கம் அப்படி அந்த தேவன்கிட்ட நாம ஸ்ரத்தையை திருப்பி விடுறோம் அப்படி திருப்பி விடுறது அதை திருப்பி விட்டா தான் அப்பத்தான் அந்த தேவனை இங்க தெரிஞ்சாதான் எல்லா இடத்தையும் திருப்பணும் முதல்லயே எல்லா இடத்துலயும் பகவான் சொன்னா அது ஒரு வெறும் கான்செப்டா தான் இருக்கும் எல்லா இடத்தையும் பகவான் தெரியணுமானா முதல்ல அந்த பகவான நம்ம ஹுதயத்துக்குள்ள முதல் கொஸ்டினே அதுதான் சம்ஸ்கிருதத்துல படிக்கணும் அதுல ஒரு சந்நியாசி கேக்குறார் ஈசாவாஸ்யமிதம் சர்வம் இத்தியாமந்தி வேதாகா வேதங்கள் வந்து எல்லாம் ஈஸ்வரனால வியாபிக்கணும்னு சொல்றது த கதம் சாாா் எப்படி வந்து எல்லா ஈஸ்வரஸ்வம் சாட்சா பண்றது அதுக்கு பகவான் பதில் திருஷ்டிம் ஜானமயம் பசியேத் ஜெக்தான் கோட் பண்ணுவேன் பண்றது சங்கராச்சாரிய திருஷிஞானமயமானும் எதிி ஜானமய சாத் தரு ஜபிவாஸ்வாசேத் உன்னோட திருஷ்டி ஜானமயமாயிட்டா ஜகத்தெல்லாம் பகவத்ஸ்வரூபமா தெரியும் ஜகதபி சின்மாத்த விஸ்தசி ஸ்வசிதாணமான அவிஞ்ஞா கதம் வா தவ்வம் சாட்சாத தன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம்தான் உண்டு நம்மதான் தன்னை அறியறதை விட்டு என்னெல்லாமோ அறிஞ்சு இருக்கும் எல்லா அறிவும் குப்பைதான் எல்லா அறிவும் குரு வந்து நம்மள அறியாமையிலேந்து மட்டும் காப்பாத்தலை அறிவிலிருந்து காப்பாத்தி விட்டு அறிவு ஒரு பெரிய லோடு தான் அறிவால எவ்வளவு துக்கம் வருமோ அவ்வளவு அறியாமையிலேந்து கூட துக்கம் வராது தூங்குற போது ஒன்றும் தெரியல துக்கம் இருந்ததோ இல்லை சொப்பனத்தில் என்னெல்லாமோ தெரியறது எத்தனை துக்கம் ஜாகிரத்தில என்னெல்லாமோ தெரியறது எத்தனை துக்கம் இல்லையா கயற தெரியலைன்னா துக்கம் இல்லை கயரை பாம்பா தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் அப்பதான் அலறி அடிச்சுன்னு ஓடுறோம் கயிறு தெரியாட்டா பாட்டுக்கு மெதிச்சுன்னு போயிடுவோம் அதுபோல ஒன்னும் தெரியலைனாலும் பரவாயில்ல அது என்னெல்லாமோ தெரியறது சரீரம் மனசு தெரியறது வாழ்க்கை தெரியறது பிரச்சனைகள் தெரியுது பயம் தெரியுது இதையெல்லாம் நிவர்த்தி பண்ண இதையெல்லாம் விகல்பம்னு போயிருந்த விகல்பத்தை நீக்கம் பண்ண இது ரெண்டு விதத்துல நீக்கம் பண்ணலாம் ஆனா அது வந்து கங்கா ஜலத்தை தர்பயால எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ண முடியுமா இருக்கு நீ தெரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் அரியரவன் யாருன்னு பாரு ஒரு தேவனை தான் நீ தெரிஞ்சுக்கணும் அரியரவனான தேவன் இந்த நாராயணகுரு சுவாமி சொன்னே அவருடைய அழகான ஒரு கிருதி மலையாளத்துல ஆத்மோபதேச சதகம்னு முதல்ல ஒரு நமஸ்காரம் நமஸ்காரா அறிவிலுமே கருவினு கண்ணுகளஞ்சும் உள்ளடக்கி தெருதரே வீணு வணங்கி ஓதிடேணும் தெருதரே வீணு வணங்கி ஓதிடேணும் இடவிடாம திரும்ப திரும்ப திரும்ப வணங்கி அந்த உள்ள இருக்கிற தேவனை நமஸ்காரம் பண்ணி ஓதுறது ஓதுறதுன்னா தெரியுமே நமக்கு அர்ச்சனை பண்றது ஆராதனை பண்றது எப்படி ஆராதனை பண்றது அறிவிலும் இந்த அறிவில மாட்டின்னு இருக்கோம் போய் கண்ணால் பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய பிளாக்கா மாதிரி இருக்கு அந்த புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அதுக்கு நிறைய பேர் சித்தாந்தம் எல்லாம் வேற பண்ணி கட்டு போட்டு வைக்கிறான் ஃபவுண்டேஷன் போட்டு இதுக்கு நடுவில் ரொம்ப சிம்பிளா இருக்கிற அரியறவை ரொம்ப சிம்பிள் லாஜிக் என்னன்னா இவ்வளவு புத்தி இருந்து படிச்சு கிடிச்சுதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சங்கராச்சாரியருக்கு பாஷியம் படிச்சுதான் நமக்கு ஞானம் வரணும் சங்கரருக்கு ஞானம் வந்திருக்கவே முடியாது என்ன அவர் கோவிந்த பகவத் மாதிரி போட்ட அவர் பாஷ்யம் எழுதலை இல்லையா இல்லையா அவருக்கு முன்னாடி யாரோ எழுதியிருக்காங்க அவளுக்கு எப்படி வந்தது இப்படி போனா உபனிஷத்துல ரிஷிகளுக்கு எப்படி ஞானம் வந்தது அவருக்கு பாஷ்யமே இல்லை வந்துடும் போய் பார்த்து பாஷ்யம் வேண்டானோ படிக்க வேண்டாம் அர்த்தம் அதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு கொடுத்துருக்கான் ஆனா அதோட சாரம் என்னது எசன்ஸ் என்னது சர்வதாக சாரமாதத்தியா புஷ்பேம்பதா சாரம் என்னது சாரம் அந்த விஷயத்தை எந்த பாஷையிலையும் தெரிஞ்சு நூடலாம் புரிஞ்சு நூடலாம் அந்த அந்த விஷயம்தான் நமக்கு முக்கியம் விஷயம் என்னது நம்மளை நாம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஸ்வஸ்வரூப விஜயானம் இல்லையா தன்னை அறிதல் இன்றி ஏது அருகில் என் தன்னை அறிந்திடில் பின்ன என்னையுள்ளது அறிய யிர்களில் அபின்ன விளக்கினுமத்தன்னை தன்னில் உணர மின்னும் தன்னுள் ஆத்ம பிரகாசமே அருள் விலாசனே அகவினாசனே இன்ப விகாசனே ஐயே அதி சுலபம் ஆத்ம வித்திய யாரு சொல்லுவா இப்படி யாருமே சொல்லல அதி சுலபம் எல்லாரும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம் போட்டு ஏற்கனவே நம்ம ஒரு கஷ்டத்தை வச்சு அங்க போனா ஆமா இது படிக்கணும் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டமே அனுபவிச்சுட்டு சம்சாரத்தில் இருக்கிற கஷ்டத்தோட கஷ்டம் எப்படி ஆத்மா கஷ்டமா இருக்க முடியுமா ஆத்மாவை போல சுலபமா ஏதாவது இருக்க முடியுமா சர்வூதாம் பிரகடாதன்ல அசுர பழந்தைகளை வச்சு எல்லாரும் அடையாள ஒன்னும் கஷ்டமே கிடையாதுங்கிறன அடைஞ்சவா ஈஸியா கிடைச்சிருத்தோ இல்லையோ அவ கஷ்டம் இல்லைங்கிறா இந்த படாத பாடுபட்டவா அவன் நீயும் படணங்குறான் அதுதான் அவன் என்ன பட்டாமோ அது நீ அதனால அச்சு பிரகலாதன் சொல்றேன் ஒன்னும் கஷ்டம் கிடையாது எப்படி கஷ்டமா இருக்க முடியும் சுலபு சஸ்த நாமத்தில் பகவானுக்கு ஒரு நாம சுலபாக ஆத்மத்வாத் சர்வபூதான பகவான் எப்படி இருக்கான் ஆத்மாவா இருக்கான் சித்தத்வாத் எப்பவும் கிடைக்கப்பட்ட வஸ்துவா இருக்கான் இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் எவர் அவைலபிள் இஃபர்ஜன்ட் ஜுவலிச்சம் இருக்காங்க அந்தமான தேவன் கிட்ட என்ன கஷ்டம் ஒன்னும் கிடையாது அந்த தேவனை தெரிஞ்சுக்க உன்னுடைய ஐம்புலன்களையும் உண்முகப்படுத்த அறிவிலும் ஏறி அறிஞர் தன் உருவு அறிஞ்ச அறியவனோட உருவெல்லாம் தமிழ் வார்த்தை தான் மலையாளத்தில் மணிப்புறவாளம் அது அறிஞ்சுக்கிறவனோட உருவிற்கே ரூபம் அந்த ரூபத்துக்கு திருப்பி விடும் அறிஞ்சு அறியக்கூடிய உருவத்திற்கு கவனத்தை திருப்பி விடும் அறிஞ்சிடுந்தவன் தன் உருவிலும் உஜ்வலிக்கும் அந்த உருவ தெரிஞ்சுட்டாச்சுனா அதோடு பிரகாசத்தை எடுத்துட்டுதான் எல்லாம் பிரகாசிக்கிறது கண்ணுகள் அஞ்சும் உள்ளடக்கி அஞ்சு கண்ணுகள் அஞ்சுன்னு ரெண்டு கண்ணு தானே நமக்கு இருக்குன்னா அஞ்சு இந்திரியங்களுக்கும் கண்ணுன்னு பேரு கண்ணுகளும் உள்ளடக்கி தெருதரே வீடும் தெருதறேனா கான்ஸ்டன்ட் சந்ததம் சலிப்பர சந்தோஷமாகவே அப்படின்னு நான் யாரு நான்கிறது என்ன நான் எனக்குள்ள ஏதோனு துடிக்கிறது அதோட ஸ்வரூபம் என்ன எல்லாம் அறிஞ்சிக்கக்கூடிய இந்த நான்கிறது யாரு அது எங்க உதிக்கிறது அந்த ஸ்பூர்த்தி என்ன அந்த அபிமான விற்தியோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நான்குறத நாம தேட தேட நான்கு அகங்காரம் வந்து சுத்த சைதன்யத்துல தன்னை எழுந்துடும் சுத்த சைதன்யம் மட்டும் அங்கே பிரகாசிச்சுருக்கும் கயர்ல போய் பாம்பு இருக்கான்னு பார்த்தா பாம்பை காணும் மறைஞ்சி விட்டுறது லைட் அடிச்சு பார்க்கறது அதுபோல இந்த ஜீவனோட ஸ்வரூபம் என்னன்னு பார்த்தா ஜீவபாவம் மறைஞ்சு போய் பிரம்மம் இருக்கு அகண்டாக்காரமான வஸ்து பிரகாசிக்கிறது ஜீவபாவம் வாஸ்தவமா அங்கே இல்லாம அகண்ட சன்மாத்திரமான பூர்ண வஸ்து இருப்பு மட்டுபஞ்சத்துல எல்லாம் ஆச்சரியமும் விஸ்மயமும் அந்த ஈஸ்வர சத்த சத்தா மாத்திர சரீரம் அப்படி இருக்கிற அந்த வஸ்து ஹிருதயத்துக்குள்ள தேவா அந்த தேவன் பிரகாசிக்கிறான் அந்த தேவனே தேடி எப்படி தேடி பார்க்கிறான் உண்முகப்படுத்தி மனசை அந்த ஒடுங்கி இருத்தல் இந்த மனம் எங்க உதிக்கிறதோ அந்த இடத்துல போய் ஒடுங்க வைக்கிறது அந்த மனசு அலையறதே வெளியில ஒரு போர்ஸ் தானே மைண்ட்ங்கிறது மைண்டுங்கிறது ஒரு எனர்ஜி தானே அந்த எனர்ஜி சக்தியோடு முதல் பாவம் இல்லையா சௌந்தரிய லகரியில அம்பாளோட முதல் அபிவெக்தியாக மனச சொல்லப்படுறது மனசு யாருன்னு அம்பாள் தான மனஸ்துவம் வியோமத்வம் பிரபஞ்சத்துல பெரிய பெரிய காரியங்கள்லாம் அவள் மனசுல தோண வைக்கிறான் சின்ன சின்ன காரியம் அந்த எந்த ஏதோ பண்ணோம் தோண வைக்கிறது அவள் பெரிய பெரிய சயின்டிஸ்டோட மனசுல எல்லாம் போய் பாம்பு ஆட்டம் பாம்பு நியூக்ளியர் பாம்பு எல்லாம் பண்ண வைக்கிறது அவள் சம்ஹார சக்தியா வேலை பண்றா சிருஷ்டி சக்தியா வேலை பண்றா எல்லாம வேலை பண்றான் அந்த ஒரு மகா சக்தி அப்ப அந்த மைண்டுங்கிறது ஈஸ்வரனோட சக்தி விசேஷம் உலது அலதிலா அதிசய சக்தி அப்படின்னா பகவான் உங்ககிட்ட அந்நியமில்லாத ஒரு சக்தி விசேஷத்தை மைண்டுன்னு கூப்பிட்டுரும் அப்ப அந்த மைண்ட் சக்தி விசேஷமானால் யாரு அதுக்கு பின்னால ஒரு தேவன் அந்த தேவனோட ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த மனசு உதிக்கிற இடத்த போய் பார்க்கணும் மனச பிடிச்சா மனசு போய் அந்த தேவனை காட்டி கொடுக்கும் அந்த மனசு எங்க உதிக்கிறதுன்னு பார்த்தா மனசு உதிக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு ரூபம் இருக்கா ஒரு ரூபம் இருக்கு அகம் விற்பி அபிமான விற்பி அந்த அகம் விர்த்தி எங்க உதிக்கிறது எங்க போய் அடங்கிறது அப்படின்னு கவனிச்சா ஹிருதயஸ்தானத்துலதான் அடங்கிறதுன்னு தெரியும் அந்த ஹிருதயஸ்தானத்திலேருந்து நான் பொறி கிளம்புறது நான் அங்க போய் அடங்கிறது தூங்குற போது அடங்கிறது தியானம் பண்ணுற போது அடங்கிறது சமாதி நிலையில் அடங்கிறது யுத்தான தசையில் அந்த இடத்துலேருந்து அந்த ஐ தாட் அந்த நான்கிற விருத்தி அப்படின்னு கிளம்புறது இல்லையா சலனம் உண்டாகுது அந்த சலனத்தை நாம் நாடி நாடி பழகுறோம் திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணணும் சும்மா முடியாது என்ன நம்ம மனசு வெளியில் அனுப்பியே பழக்கிருக்கோம் இப்போ திருப்பி உள்ளே அனுப்பி பழக்கிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவனை தேடி பழக்கிறோம் ஆத்மாவை அன்வேஷனம் பண்ணி பழக்கிறோம் என்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணிரத்துக்குள்ள பிரவேசம் பண்ண வைக்கிறோம் அப்படி பிரவேசம் பண்ண வச்சு பழக்க பழக்க பழக்க மனசுக்கு அந்த பலம் அப்ப என்ன தெரியும் ஸ்ரோத்ரஸ்யோத்ரம் மனசோ மனோயத் சவு பிராணசிய பிராணுஷு அதிமுச்சீரா அமதா பவந்தி கண்ணுக்கு கண்ணு செவிக்கு செவி மனசுக்கு மனசு வாக்குக்கு வாக்கு பிராணனுக்கு பிராணன் ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரு தேவனை பார்த்து இந்த இந்திரியம் மனசு எல்லாத்தையும் தாண்டி அமிர்தாக பவந்தி மரணமில்லாத அமிர்தஸ்வரூபமாக பிரகாஷிக்கிறான் அப்படின்னு சொல்லி அடுத்த மந்திரத்தில் சொல்கிறது அந்த மந்திரத்தை நாம் நாளைக்கு பார்க்குறோம் அந்த கேனோபனிஷத்தில் முதல் மந்திரத்தை நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம் அடுத்த மந்திரம் நாம் நாளைக்கு பார்க்குறோம் ஹர நம பார்வதி பதே ஹரஹரே